அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் இருக்கிறார் இறைவன்கிறது ஒரு லட்சணம் ஆண்டவன் கடவுள்னு சொல்ற மாதிரி இறைவன் சொல்றோம் மாபெரும் ஒரு சக்திக்கு இறைவன் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் ஆக இறைவன் ஒரு இலக்கணம் அக சர்வதேச வியாபி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இதுதான் லட்சணம் இந்த இலக்கணத்தை மனசில் வாங்கிக்கணும் உலக முதல்வன்கிற சொல்ல சொல்றபோது நமக்கு ஒரு பொருள் விளங்கணும் மனசில் வாலறிவன் சொல்ற போது அந்த அடுத்த பொருள் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இந்த வரிகளை சொல்ற போது நம்முடைய உள்ளத்தில் அதுக்கு ஒரு பொருள் விளங்கணும் அப்படி விளங்கணும்னு சொன்னால் அதை இடைவிடாமல் நாம் சிந்திக்கணும் அந்த தத்துவத்துக்கிட்டே பிரார்த்தனை பண்ணணும் இறைவா எனக்கு இந்த உண்மையை உணர்த்து மகான்கள் பெரியோர்கள் எல்லாம் இதை சொல்லுகிறார்கள் உன்னை நான் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆழ்ந்து பிரார்த்தனை செய்தால் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேனு நம்ம திரும்ப படிக்கிறோம் அந்த மெய்ப்பொருளோடு பரம்பொருளோடு இறைவனோடு நம் உள்ளமானது தொடர்பு கொண்டு இடைவிடாமல் வழிபாடுகளை செய்யுமே ஆனால் அந்த உண்மை விளங்கும் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயேன்னு பாடினார் அருணகிரிநாதர் அப்படி நாம் அருளாளர்களுடைய பாடல்களை எல்லாம் ஓதி பொருளை சிந்திக்கும் பொழுது தானாகவே அந்த உண்மை விளங்க ஆரம்பிக்கும் போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்களை உடைய இறைவன் இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காத இறைவன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நமக்கு விளங்கும் சரி இந்த இறைவனை வழிபடுகின்ற முறை என்ன அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்புறம் இருள் சேர் இருவினையும் சேரா குரல் எப்படி அமைந்திருக்கிறது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இப்ப இறைவன்கிறது இலக்கணம்னு பார்த்துட்டோம் கடவுள் தத்துவத்துக்கு இறைவன் என்ற ஒரு சொல் மூலம் அந்த கடவுள் தத்துவமானது விளங்கிக் கொள்ளப்படுகிறது சரி அவரை எவ்வாறு வழிபட வேண்டும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் அவருடைய அருள் நிறைந்த நூல்களை எல்லாம் கற்றோம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை உள்ளத்தினுள்ளே தியானம் செய்கிறோம் அவருடைய குணங்களை அறிந்து வேண்டுதல் வேண்டாம இல்லாத தன்மையை அறிந்து நாமும் விருப்பு விருப்புகளை குறைக்கின்றோம் இதெல்லாம் வழிபாடுன்னு பார்த்தோம் இங்கே என்னென்னா வாயார இறைவனுடைய புகழ் மொழிகளை பாடணும் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் வீற்றிருப்பதை நன்கு உணர வேண்டுமென்றால் அருளாளர்களெல்லாம் பாடியிருக்கின்ற அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்களை திரு பாடல்களை திருப்புகழை திருவருட்பாவை நாள்தோறும் ஓத வேண்டும் அவைகளெல்லாம் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகள் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்கிறார் இல்லையா புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ்ந்து இறைவனுடைய புகழையெல்லாம் பாடுகிறார் விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எந்நிறந்த இல்லை இலாதானே அப்படியெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அதை நாமளும் மனமுருகி பாடணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி அப்படி இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ் மொழிகள் புகழ் புரிந்தார் மாட்டு புரிந்த புகழ் புரிந்தார் மாட்டுன்னா அந்த புகழை வாயார பாட வேண்டும் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்றார் வள்ளல் பெருமான் இராமலிங்க வள்ளலார் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் என்று திருநாவக்கரசர் சொல்லி இருக்கிறார் வாயே வாழ்த்துகண்டாய் நமக்கு இந்த பேசுற சக்தி எதுக்கு இருக்குன்னா இறைவனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் வாயார புகழ்றது இது வாச்சிக்கம் கர்மா வேத பாராயணம் பண்றோம் சொல்றோம் ஆனால் இங்கே நமக்கிட்ட எத்தனையோ தமிழ் இலக்கியங்களில் பாடல்கள்லாம் அற்புதமாக இருக்கிறது அவைகளெல்லாம் பொருள் சேர்ந்த அர்த்தம் பொதிந்தன்னு அர்த்தம் ரொம்ப அர்த்த புஷ்டியாக அர்த்தம் பொதிந்ததாக இருக்குது அதெல்லாம் சொல்ல சொல்ல அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்க பார்க்க அந்த இறை உணர்வில் நாம் திளைக்கலாம் அதைத்தான் வள்ளுவர் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறார் புகழ் புரிந்தார் மாட்டு புரிந்தார் மாட்டுன்னா பாடுகின்றவர்களிடல இறைவனுடைய புகழ் மொழிகளை பாடுகின்றவர்களிடத்திலே இறைவனுக்கு நம்முடைய புகழ் தேவையில்லை நமக்கு இறைவனை புகழதினால நமக்கு மனதுக்கு பக்குவம் ஏற்படுகிறது இறைவன் ஒருவன்தான் புகழுக்குரியவன் உண்மையிலேயே எல்லா புகழும் இறைவனையே சார்ந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம் பொருள் சேர் அந்த பொருளோடு இருக்கணும் சும்மா இப்போ நம்ம சில பேரை புகழ்கிறோம் சும்மா பேருக்கு புகழிறோம் வாஸ்தவமாவாக புகழிறோம் ஒரு பெரியவர் ஒரு சாதாரண ஆளை புகழ்ந்து ரொம்ப புகழ்ந்து பேசினார் அவர்கிட்ட போய் கேட்டார் இவரை போய் நீங்கள் இப்படி புகழ்கிறீங்களேன்னு அவர் சொன்னார் நான் தொண்டையிலருந்து தான் பேசினேன் ஹிரதயத்திலேருந்து பேசலேன்னு விட்டார் அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் அது மாதிரி நம்ம நிறைய பேரை சாதாரணமாக புகழ்கிறோம் ஏன்னா புகழுக்கு சில பேர் மயங்குகிறார்கள் என்பதற்காக அவர்கள் மூலம் நமக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக புகழ்கிறோம் உண்மையிலே இறைவனை புகழ்ந்தால் போதுமானது நமக்கு யாரையும் புகழ வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி புகழ்ந்தாலும் இறைவனுடைய பெருமை அவர்கள் வாயிலாக வெளிப்படுகிறது என்று அந்த புகழும் இறைவனுக்குரியதுதான் என்று கருதணும் ஒரு மனிதனிடத்துல புகழ் இருக்குன்னு சொன்னா புகழுக்குரிய விஷயங்கள் இருக்குன்னா அந்த புகழுக்குரியவன் அந்த மனிதன் வாயிலாக வெளிப்படுகின்ற இறைவனுடைய ஆற்றலைத்தான் நாம புகழ்றோம் ஆஹ் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை யார் பாராயணம் செய்கிறார்களோ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னார் இல்லையா மாணிக்க வாசகர் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இருள் சேர் இருவினையும் சேராங்கிறது பயன் இருவினையும் சேரா ரெண்டு வினையும் சேராது அது இருள் சேர்ந்து இருவினைன்னு சொல்லுகிறார் இந்த அளவில் இந்த குரலுடைய பொருளை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த குரலினுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அருள் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்